வணக்கம் ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ரஷ்ய நாட்டில் இஸ்ரோ தொழில்நுட்ப தொடர்பு பிரிவை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டு மக்களவையின் அடுத்த அமர்விலிருந்து காகிதமில்லா மக்களவையாக மாற உள்ளது என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார் மூன்று ஐம்பத்தி இரண்டாவது ஆசியான் உச்சி மாநாடு பாங்காக் நகரத்தில் நடைபெற்றது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தியா எந்த நாட்டுக்கு ஐந்து லட்சம் டாலரை மானியமாக வழங்கியது இரண்டு இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா கட்டணத்திலிருந்து விலக்கு அளித்த நாடு எது மூன்று இந்திய விமானப்படையின் வசதி மற்றும் விளம்பர பெவிலியன் எங்கு திறக்கப்பட்டது